அந்தரமிீபரீ ஜடாஸ்தந்திருந்தமிகுணோ நமஷ்ட முரதிபுவராஹாம்பிகரேபதிவுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யத்தில் பூர்வ சரித்திரத்தில் அம்பாள் லோகத்துக்கெல்லாம் தாயாரா இருக்கக்கூடிய பரதேவத எந்தெந்த பக்தர்களுக்கு எப்படி அனுகூரம் என்றாள் என்பதை மூணாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியா எப்படி அனுபவிச்சிருக்காள் அதை பார்த்து தாரிதத்தால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நினைக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி ரூபத்தில் இருக்க இந்த மூணு விஷயங்களும் சம்பந்தப்பட்டவை இந்த லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே வரியில ஒரே வார்த்தையில மூக்கர் பஞ்சசக்தி சொல்லிருக்க தியான ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் சிந்தித பல பரிபோஷண சிந்தாமணி சிந்தித பல பரிபோஷணி சிந்தாமணி தேவலோகத்துல இருக்குதான் என்னுடைய சிந்தாமணி காஞ்சிபுரத்துல இருக்கு தேவலோகத்துல இருக்கக்கூடிய சிந்தாமணி அடையறதுக்கு எத்தனை புண்ணியம் பண்ணி எவ்வளவு ரொம்ப ஜென்மாக்கள் புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கணுமோ அதை விட இன்னும் பன்படங்கு அதிகமான புண்ணியம் பண்ணணும் சிரதர சுச்சரிதா சுலபா ஆனா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவளாக மாத்திரம் இல்லை அவள் அவ பரலோகத்துக்கு வேணுங்கிற பெரிய ஒரு அனுகிரகத்தை தாபங்கிற வார்த்தைய தாது உஷ்ணத்தை காட்டுவது ஒரே தவிக்கும்படியா அதான் தவிக்கணும்னு சொல்ற மனசு கொந்தளிக்கிறது சொல்றோம் அது உஷ்ணம் அந்த உஷ்ணத்தை சமனம் பண்ணறதுக்கு ஒரே குழுமை அவளே ஒரே சந்திரனை தலையில வச்சிருந்துருக்க அவள் கூடிய இடமும் பர்வதராஜ புத்திரியாக தோன்றின ஒரே குழுமையா இருக்கு தயாரிருக்க வாமே பாகே தயாரா ஹிமகிரி தனியானு அப்பேதி சிவரா சொன்ன மாதிரி அவள் தயால குளிந்திருக்காள் கருணா இன்னைக்கு வரவோதோ அந்த சோகம் தான் சொல்லிருந்தா ஜெகத்ராதும் சம்போகோ ஜெகதி கருணா காட்சி கருணா கருணையே வடிவெடுத்து அம்பாளுடைய குளிரும்படியா செய்யணும் யாரு அவ பர்வதராஜிபுத்திரி பார்வதி பரமேஸ்வர பத்னி ஸ்கந்த இதெல்லாம் இருக்கு எல்லாத்துக்கு மேல பாரமார்த்திகமா எந்த ஒரு பெரிய அருள் வேணுமோ எதுக்கு மேல ஒரு லாபம் இல்லையோ அந்த லாபத்தை குறிக்கிறான்னு சொன்னேனே அதுதான் பாருங்கிறது அட்ஜக் சாம் தானே வயசுங்கிறது அதனால வேர்ல்லி வயசுன்னு சொல்றேன் ஞானத்துக்கு ஈக்குவல் கிடையாது வேற ஒரு பாஷையெல்லாம் கிடையாது ஆனா ஞானம் தான் பிரம்மோ அதுக்கு வேற ஒரு பாஷையிலையோ இந்த பாஷையிலேயே பேரில்லாத ஒரு வஸ்துவுக்கு ஏதோ குறிக்கிறதுக்கு ஒரு சிம்பல் எக் டோட் பண்ணிக்கணுமோ நம்ம தெரியாத விஷயத்தை அந்த மாதிரி அவ்வளவுதான் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது மகான்கள் அனுபவிச்சிருக்க அந்த மகான்களுடைய அனுபூதியால இப்படி ஒரு பெரிய தத்துவம் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் நாம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர வார்த்தையால் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை வார்த்தைக்கெல்லாம் அப்பாறப்பட்டதாக அதனாலதான் பேசா அனுபூத்தின்னு சொன்ன அருண அந்த ஞானம் தன்னையே தானாகவே தெரிக்கூடியம் காதாசம் குமாரசம்பவத்தில் இவனே அந்த ஞானமா இருக்கான் இத்தனால புரிஞ்சுக்கல அதை அப்ப தான் யாருங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஞானம் ஏற்பட்டா அது எப்ப ஒரு ஆனந்தத்தை கொண்டு போய்விடும் வெளியிலேந்து இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவ நாம் இந்திரியங்கள் மூலமா அனுபவிக்கிற போது ஒரு அல்பமான சுகத்தை கொடுக்கிறது ஒரு பதார்த்தத்தை நம் திதிப்பா இருக்கக்கூடிய பதார்த்தத்தை நாங்கள போட்ட உடனே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுத்த நாலு பேர் பார்த்து கொண்டாடக்கூடிய வெளியிலேருந்து வெளியிலேருந்து ஒரே ஆனந்தமயமா ஒரே ஆனந்தகனமா ஒரே ஞானகனமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து நம்ம சுரூபமாகவே இருக்கு அதை நம்ம தெரியோன்னா இப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னா கையில வெண்ணெய் வச்சு நெய்க்காக ஊரெல்லாம் தேடக்கூடிய ஒரு பழமொழி ஒண்ணு செல்லுவா கையில் வெண்ணையை வச்சுண்டு நெய்க்காக தேடுறான்னா இந்த வெண்ணாவது உருக்கினாதான் காய்ச்சினா இருக்கோம் சுகத்தை வெளியிலங்கெல்லாமோ போய் தேடிட்டு இருக்கோம் வரக்கூடிய சுகம் அல்பசுகமா இருக்கு அதனாலதான் அதுக்கு சிற்று பேரு உள்ளேந்து ஏற்படக்கூடியது அது ஒரு நாளும் விட்டு பிரிக்க முடியாது அதனால அதுக்கு பேரின்பம் பேரு அந்த தன்னையே உணரக்கூடிய ஞானத்தால் ஏற்படக்கூடிய சுகம் தான் வேதாந்த சாஸ்திரத்தில் அவ்வளவு சொல்லியிருக்க இந்த சுகத்தை பத்தி ஆனந்தத்தை பத்தி அத்தனை சொல்லி இருக்க பல விதங்கள்ல சாதாரணமா புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு அப்படி பல விதமாக சொல்லிருக்க இந்த சித் சுகம் ஆனந்தம் இருக்க அந்த ஆனந்தத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்காளாம் அம்ப அவளுடைய ஆனந்தத்துல பிரம்மாவுடைய ஆனந்தம் ஒரு மனுஷனுடைய நமக்கு தெரிகிற மனுஷனுடைய ஆனந்தம்னா ஏதோ தூங்கறது சாப்பிடுறது இந்திய சுகத்தி நாலு இடத்துக்கு போறது இதுதான் சுகம் நினைச்சிருக்கான் மனுஷ ஆனந்தம் என்ன அப்படிங்கறத உபனிஷ சொல்றது ஆஷ்டோிஷம்பீரித்த பூர்ண நல்லயுவா பைனீ சிவா நல்ல பிரௌடயம் சிஷ்டம் ஷீஹாஸ் கட் கெப்பாசிட்டி டூ எஞ்சா தி happiness that the world has got to offer him he has also got the discipline not to exercise that capacity adha agishto dridhishto balishtha abdin solla abadi kudikuri oruvinu eena one who has in the discipline to controlling self avanukku da inda aanandam kadikira tasyeyam prithivi vittasya purnaasyati olagam muluka avanukku ekabhogyamaga irukan ekabhogyam na it was be the undisputed property it must be given to him to entire to enjoy this in entirety vera other competition irakapla joint entity illa irakapla ivan da number 1 ivinuk vera vera onnu kedaayadha andha maari ulagam mulukku ivinuk vasama irunduthunaake tasiriyam pruthivi indha maari ipinik irakkudi ulagam illa enga ponaalum engiyaadhu bomb vechiruvono terrorism iradhu irukumo apdi ella yojana vendu kavala pottundu engiye ve pogamudiyilla enakku indha ulagam yaarukku venum வித்தசிய பூர்ணாசியாத்து நிறைய சுபிக்ஷம் குறையே இல்லாமல் தீர்த்தத்துக்கோ வேற தானிய சமிருத்தியோ பசு சமருத்தோ எதுக்குமே குறையில்லாமல் ஒரேடியா சீரும் சிறப்புமாக கிருஷ்ணயுகத்தில் எப்படி சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி உலகமானது நிறைய செழிப்பா நிரம்பி இருக்கக்கூடிய உலகம் இந்த ஒரு யுவாவுக்கு மாத்திரம் ஏகபோக்கியமாக இருந்து விட்டுனாக்க அது மனுஷானந்தேகோ மனுஷ ஆனந்தா ஒரு யூனிட் அப்படின்னாள் மனுஷ ஆனந்த போல நூறு பங்கு அப்புறம் மனுஷ கந்தர்வர்கள் தேவகந்தர்வர்கள் அப்புறம் ஆஜான ஜாதவர்கள் பிதர்கள் தேவர்கள் இப்படி சொல்லிட்டு போற படிப்படியாக ஒரு பத்து பையனூறு படி சொல்லிட்டு போற ஒவ்வொன்னு சொன்ன ஆனந்தத்தை விட ஒரு நூறு பங்கு அதிகமா அது தேகே சதம் அப்படின்னு நூறு பங்கா சொல்லிட்டு ஆனா இப்படி நூறு இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு சொல்லிட்டு போறபொழுது அதான் பிரம்மபபுரிய ஆனந்தம் அப்படின்னு விட்டேன் அந்த பிரம்மமானது பரபிரம்மம் இல்ல ஹிரண்ய கர்ப்பனாக பேசப்படுகின்ற பிரம்மா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி விட்டேன் இந்த ஆனந்தம் யாருக்கு புலப்படும் அப்படின்னாக்க ிய அகாமத்தை விட்டுமத்தை அனுஷங்கள் ஆசையே இல்லாமல் புலப்படும் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் அப்படி எத்தனையோ கோடி பங்கு மனுஷானந்த போல கோடி பங்கு பிரம்மானம் சொல்ற போது உனக்கு ஒரு ஸ்கேல புரியறதுக்காக ஐடியா ஒரு பூச்சியோ புழுவோ அது அமைதியத்தில் போய் ரமிக்கிறது நம்ம நிலையிலேருந்து பார்க்கிற போது இது ரொம்ப மலமா இருக்கு மலம்னா அழுக்கு குப்பை அந்த குப்பையில போய் இது சந்தோஷத்தை அனுபவிச்சுருக்கேன் அனுப்ச்சு இருக்கேன் இந்த கிருமி அப்படின்னு நமக்கு அறிவிப்பா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நாம் அனுபவிக்க ஞானிகளுக்கு க்ஷுரமாக தோன்றும் அந்த மாதிரி பிரம்மதேவன் அனுபவிக்க குடுசுகம் பிரம்மதேவனுடைய லோகத்தில் அங்க வேர்வை இல்லை வயசுனால முதுமைங்கிறது அவளுக்கு கிருமி அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை போல தோன்றிவிடுவான் யாருக்கு நாள் அம்பாளுக்கு ஏன்னா அந்த சுவாத்மான அப்படியே தயச்சு இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பிரம்மா அதி தேவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் எல்லாம் பரம சுந்திரமா இப்ப கிருமியுடைய ஆனந்தமானது நமக்கு க்ஷுதிரமாக தோணுது நம்முடைய ஆனந்தமானது ஞானிகளுக்கு ஆனந்த சந்ததி அப்படி அந்த ஆனந்தத்துக்கு எல்லாத்துக்கும் மூல பொருளா இருக்கிறதுனால தான் ஏற்படக்கூடிய ஆனந்தம் அந்த ஆனந்தத்துக்கு ஆதாரமா இருக்க அவ தான் ஆதாரமா மாத்திரமில்லை அந்த ஆனந்தத்தை தாரையா நமக்கு அனுபவிக்கும்படியா செய்கிறார் நமக்கு அனுபவிக்கும்படியா செய்கிற பொழுதுதான் இந்த சம்சார சாகரத்தில் முழுகி கிடக்கக்கூடிய ஜீவர்களை உத்தாரணம் பண்ணக்கூடிய பெரிய பண்டிதராக நிமக்ராமுரீபுபராபதி ஜென்மஜலதான நேற்று வராக மூர்த்தியுடைய திட்டிப்பல்ல போல இருக்காளா நுரறிப்பு வராகசே பவதி தமுஷ்டா பவதி அவளுக்கு பல நாமாக்கள்ல ஒரு நாமா சம்சாரம் என்பது ஒரே ஷேரா இருக்கு செவரியா இருக்கு அந்த ஷேர்ல போய் அப்படியே மாற்றான் குவிசாண்ட் உண்டு கால எடுத்து வச்சு போனா வேல் பூமியில் வெளியில் வர கஷ்டம் அந்த மாதிரி ஒரு பெரிய பங்கத்தில் கொஞ்சம் ஏதோ கணுக்கால் மட்டும் இறங்கியிருக்கான் கையை தூக்கி விடலாம் இந்த பைய கழுத்து மட்டும் இறங்கியிருக்கான் இறங்குற only he has not started drowning he is almost as good as finished and he is still there and then he is still there because if you are not aware of the and you are not aware of the and you are not aware of the and you are not aware of the பண்டிதா நிர்மக் மொழிக் கிடக்கான் அப்படி மொழிக் கிடக்கக்கூடிய ஜீவனை உத்தாரணம் ரொம்ப திறமை கொண்டு வளாக இருக்காள் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா ஜெய நமஹ எப்படி உத்தாரணம் பண்றாள் அப்படின்னு அப்பதான் ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு வியூ கிடைக்கும் அம்பாளுக்கு காமக்கோட்டின்னு ஒரு பேரு காமக்கோட்டின் நினைச்சுருக்கோம் காமக்கோட்டின்னு அம்பாளுக்கு காஞ்சியில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு காமகோட்டின்னு பேரு அந்த காமகோட்டி காப்பாத்தணும்னு ஸ்துதி சரகத்துல ஒரு ஸ்லோகம் சமரவிஜய கோடி மிருதுகுண பரிபேடி முக்கியகாதம் பவாடி முனிருத பரிபாடி மோஹிதா ஜண்டகோடி பரமசிவூடி பாதுமாம் காமகோடி கோட்டி ரொம்ப அழகான இது போர்க்களத்துல போய் ஜெயத்தை நாடக்கூடிய பக்தர்களுக்கு வீரர்களுக்கு அந்த ஜெயத்துடைய இரவையாக இருக்காள் அம்பா சமர விஜய கோடி சாதனை அம்பாலபடி தியானம் பண்ணி பண்ணி பண்ணி உள்ள பார்க்கக்கூடிய மகான்களுக்கு ஒரே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவளாக சாதகானந்தி இங்க குருநாத் ஆயிரம் டேப்ல இருக்கு சிங்கேரியில ஆச்சாரியாளர் சந்திரசேகர பாரத சுவாமிய ஆச்சாரியாளர் தீட்சி கட்டிலேயே அழைச்சிருக்க அங்க அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காள் ஆச்சாரியால் குங்குமத்தை எடுத்து சாரதையுடைய சரணத்துல போடுற போது அந்த ஒரு சிட்டுக்கு குங்குமத்தை போடுறாள் அப்படி அஞ்சு நிமிஷம் மௌனமா இருக்காள் கண்ணிலேந்து ஜலம் பெறுகிறது இப்படி பயன்றிவது முறை மேல் நாமாவுக்கு போகல மனசு போகல அவர் பகிர்முகமா இருந்தாலும் பகீர்முகுவாங்கிற வார்த்தை மேலே தோணும் அவர் அந்தர்முகமாக இருந்திருக்கார் மகான் அதனால அந்தர்முக சமாராத்ய நமஹ என்ன ஆனந்தம் நம்மால ஒண்ணும் வெளியிலேருந்து ஒண்ணும் தெரிஞ்சுக்க முடியாது இருக்கேன் மிருதுவான குணங்கள் ஒரு பெண்மையோட அசோசியேட் பண்ணக்கூடிய குணங்கள் சிறந்த சீலத்தையும் பண்பையும் கற்பையும் நல்ல தூய்மையான அழகும் காந்தியும் இந்த குணங்கள் எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்காளாம் அம்பாள் மிருது குண முக்கிய காதம் படி முனினு பரிபேடி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வரதேபதியா இருக்க அப்படி ஸ்தோத்ரமணி நமஸ்காரம் பண்ணாதவர்களுக்கு ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் இருக்கக்கூடிய மோகத்துல போய் ஏமாந்து போகும்படியா செய்யக்கூடிய மகாமாயியா இருக்காள் எல்லாத்துக்கும் மேல பரமேஸ்வர பத்னியா இருக்காள் பரமசிவூட்டி அந்த காமகோட்டியா இருக்கக்கூடிய அம்பாள் என்ன காப்பாத்தாம் காமகோட்டி காமகோட்டின் ஏன் பேரு அப்படின்னா கோடிங்கிறப்திற்கு நூறு லட்சம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு அது அல்டிமேட்யூ அந்த அர்த்தம் நமக்கு சகஜமா எல்லாருக்கும் தெரியும் கோடிக்கணக்கான ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவள் நார காம கோடி இது சுலபமான அர்த்தம் ஆனா விசேஷமா ஒரு அர்த்தம் உண்டு இந்த பதத்துக்கு ஒரு கிராமத்தில் வேறொரு கிராமத்திலிருந்து புதுசாக ஒருத்தர் வந்தார் ஒரு ஊர்ல வேற ஒரு ஊர்ல இருந்து புதுசாக ஒருத்தர் வந்தார் வந்து தேடி முதல் வீட்டுக்கூடிய அவகாசம் இல்லை என்ன பண்ணுவார் இங்கே போங்கிறது பாருங்க அந்த வீடு கடைசி வீட்டுக்கு முந்தின வீடு தான் தேடக்கூடிய வீடு ஏதோ இது மாதிரி சொன்ன கோடி சொல்றபோது தமிழ்ல வந்து நாம டாவா மூணாவது டாவா ப்ரனௌன்ஸ் பண்றோம் சம்ஸ்கிருதத்தில் அவ்வளவுதான் கோடின்னு சொன்னாக்க எல்லை நம்ம கண் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன வஸ்துக்கள் இருக்கோ அதுல கடைசியில் இருக்கக்கூடியது தட் விச் ரெப்ரஸன்ஸ் லிமிட் டு அவர் விஷுவல் ஒரைசன் அத கோடி அப்படின்னு நாம சொல்றோம் அது எல்லை சீமா அவதி இதெல்லாம் சமஸ்கிருத பதங்கள் சீமா அவதி கோடி இதெல்லாம் பரியாய பதங்கள் தமிழ்ல எல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படி கோடியில் இருக்குனாக்க ரொம்ப தூரத்துல கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்துக்களுக்குள்ள கடைசியில் இருக்குமே லிமிட் அதுதான் கோடி சமுதிரத்துல அலை மோதிண்டே இருக்கு நடு போனாக்க அலை ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான நிலையா இருக்கு பத்து பதிஞ்சடி இருபது அடி உயரத்துக்கு கம்பீரமா அலை கிளம்பி சின்ன படகெல்லாம் போய் ஒரே அடியாக கவுத்து கொடைசாயும்படி அசிஞ்சு அந்த அலையே கரைக்கு பக்கத்தில் வர வர அலையுடைய வேகம் அலையுடைய உயரமானது அப்படி குறைஞ்சுட்டே போறது ஆறு அலைகள் இருக்கு இந்த சமுத்திரத்துல சொன்னேன் ஆறு அலைகள் இருந்தாலும் இந்த ஆறுக்கும் காமனாக ஒரு ஃபேக்டர் ஒன்று உண்டு அந்த காமன் ஃபேக்டர் தான் ஆசைங்கிறது ஆசையால் தான் ஜனனம் ஆசையால்தான் மரணம் ஒரு மனுஷனுக்கு ஆசைன்னு ஒன்று வந்ததுனால தான் ஜென்மான்னு ஒன்று வந்தது ஏதோ ஒரு வஸ்து அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை இந்த ஜென்மாவால் அனுபவிக்க முடியாமல் போயிடுத்து அது அன்பூசல் டிசைடா இருந்துவிட்டும் பூர்த்தியாகாத ஆசையாக இருந்துவிட்டோம் அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு ஜென்மான் ஒவ்வொரு ஜென்மாவையும் பல ஜென்மாக்கள் வரத்துக்கு என்னையை விதைச்சிருக்கும் அதனால ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஆசை மாத்திரம் இல்ல ஒரு தம்பதிகளுக்குள்ள மனசுல ஆசையை வச்சுதான் மூணாவது ஒரு உயிர் பிறக்கிறதுக்கு அம்பாள் பிரபஞ்ச லீலா நடக்கிறதுக்கு காரணமாக அவள் பண்ணிட்டு இருக்க அதனால தம்பதிகளுடைய இந்த ஜீவனுக்கும் ஜென்மாந்தரத்துல ஒரு ஆசை வந்திருக்கு ஆசை நிறைவேறதுக்காக இப்படி ஒரு ஜென்மா வந்திருக்கு மொத்தத்துல ஜனனத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது ஆசை ஜனனம் ஒண்ணு வந்ததுனால மரணம் வருது மரணம் வரும்போது மரண தருணத்துல ஆசையே இல்லாமல் மனசில கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் ஒருத்தன் மரண தருணத்துல அவனுக்கு ஜென்மா கிடையாது நீ ஆசை அடியோட விளக்குன்னு கூட சொல்லல கீழே விளர்த்துக்குள்ள ஆசையை விடு கோபத்தை விடுன்னு கூட சொல்ல சுவாமி ஆசையால கோபத்தால வரக்கூடிய வேகத்தை விட்டா கூட போரும் விமோக்ஷனது காமக்ரோம் வேகம் சயுக்து ரக இது கீதாச்சாரியருடைய வாக்கு சரீரத்தை கீழே முன்னாடி ஆசையாலையும் கோபத்தாலையும் ஏற்படக்கூடிய வேகத்தை விட்டாலே அவன் யோகியா போய்றான் அவன் தான் சௌக்கித்தை அனுபவிக்கிறான்னு சொன்னான் நமக்கு அப்பதான் ஆசாபாசங்கள் நிறைய இருக்கு நமக்கு இருக்கிறது அபிவிருத்தி பண்ணிடுவாங்க போதும் சொல்றது போலீஸ் இந்த பய என்ன கைதி ஆட்டமா தான் இருக்கான் ஜென்மாவ எத்தனையோ ஆப்பங்களை சம்பாதிச்சுருக்கான் போற வழிக்கு கடைசி சமயத்திலயாவது ராமநாமா சொல்ல வாழலாமோ அந்த சமயத்துல போய் தயவு செய்து செய்யப்படாது நம்ம கிரகங்கள்லயாவது யாராவது ரொம்ப பயசானமா படுத்த படிக்கையா இருக்கா இப்பவோ அப்பவோ கிளம்ப போடுறது உயிர் அப்படின்னு தெரிஞ்சுப்படுத்தினா அந்த சமயத்துல போய் யாருன்னு அடையாளம் சொல்லுங்கோ பொண்ணை தெரியறதா மாப்பிள்ளையை தெரியறதா பிள்ளையை தெரியறதா மாட்டுப்பொண்ணு தெரியிறதா பேரம்பேத்தையும் தெரியிறதா இப்ப மாயாஸ்திரி வாழ்வு ஒரு பெரிய அவ பிரபன மார்க தரிசி கொண்டாடினா கொண்டாடினாட்டமா இருந்து ஸ்லோகம் மாத்திரம் எல்லாம் மறந்து போயிடுது நமக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும் இதெல்லாம் மறந்து போய்டும் பாக்கி லௌகி விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் அவ பேத்தி போய் என்ன யாரும் தெரியறதா தாத்தா அப்படின்னு கேட்டாலும் பெரிய வீதி உலகத்திற்கு காவி வஸ்திரம் அடையாளம் அவ்வளவுதானே தவிர உள்ள இருக்கக்கூடிய பக்கம் தான் காரணம் உன்னு யாரும் தெரிஞ்சுன்னு இப்போ எனக்கு என்ன ஆனாலும் கேட்டாலும் அவன் மனசுல பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கா பகவன் நாமா சொல்லின்றே கடைசியில் சரீரத்தை விட்டா அப்படி பகவந்தாமாவை சொல்லி விட்டாள் சரீரத்தை விட்டாள்னு எப்போதும் அதை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாளாம் அந்த கடைசியில் அப்படி அந்த சரித்திரத்துக்கு அவள் ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காருன்னு கேட சொன்னேன் அந்த ஆட்டோபயோகிராபி கடைசியில் ஒரு ஃபுட் நோட் ஆட்டமா பிள்ளையோ யாரோ எழுதி அதே மாதிரி அவள் கடைச்சது பகவன் அம்மா சொல்லே சரீரத்தை விட்டாள்னு அவர் சரீரத்தை விடுறாருன்றது அவர் எதுவும் ஆட்டோபோகிராபியில் அதனால பின்னாடி வந்தவா யாரோ எழுதிருக்கா அவ பந்துக்கள் அவ புத்திரனோ யாரோ எழுதியிருக்கா இந்த மாதிரி பகவந்தத்தை விட்டாள் கடைசி தருணத்துல அப்பவா வந்து போய் நிறுத்தி வச்சு யாரும் தெரியறதா அப்படின்னு கேட்காம இருக்கணும் ராமநாமா போய் கீர்த்தனம் பண்ணும் காதில் போய் சொல்ல முடியாமல் இருக்கலாம் மீச நினைச்சு போச்சே கிழவா ஆசை வெறுக்கலாட்சோரும் கேட்டார் கோபாலகிருஷ்ண பாரதியார் அந்த ஆசைதான் மரண காலத்திலும் தொக்கி நிற்கிறதுனால மறுபடியும் ஜின்மாவுக்கு காரணமா போடுறது ஆக ஜன்ன மரணத்துக்கு முழுக்க இந்த ஆசைதான் காமந்தான் காரணமா இருக்கு பசீதாகும்னசு மனசு மனசு இல்லாம பிராணன் இல்லாம ஒரு பிராணியா இருக்க முடியுமா அதனால பிராணனும் மனசும் இருக்கிறதுனால பிராணனுக்கு இருக்கக்கூடிய பசிதாகமும் மனசுக்கு இருக்கக்கூடிய சோகமோகங்களும் இருக்கு அதனால இந்த ஆறுக்கும் மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசை ஆசை எந்த விதமான ஆசைக்கும் காமன்சை தான் பெரிய அலையாட்டமா பிரம்மாண்டமானது இந்த ஆசை நடு சமுத்திரத்த ஆசை குறைய குறைய தலை குறைய குறைய வேகம் குறைய குறைய நாம கரைக்கு கிட்டக தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் மகான்களுக்கும் பசிதாகம் இருக்கும் நமக்கு இருக்கு நமக்கு இப்படி பசி வரும் போது வேண்டிய வேண்டிய பொருள் கிடைக்கல எனக்கு பிடிச்ச பதார்த்தமா கிடைக்கல விஷயம் கோபத்தை கொண்டு போய் விட்டு மகான்களுக்கும் பேசாமல் இருப்பா வந்தபடி வரட்டமே அரை மணி நேரம் கழிச்சு வரட்டமே என்ன பட் தலைவா அரை மணி நேரம் லேட்டா சாப்பிட்ட போயிடுச்சுன்னு ஒன்னும் சரித்திரமே கிடையாது உலகற்ற கிடையாது நாம என்னமோ நினைச்சு இருக்கோம் எனமோ வே பசி பிரது அவ்ளோ சுலபத்துல போயிடு என்ன அது என்ன அவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கோமா அவன் நினைச்ச மாத்திரத்தை பிராணனை விடுறதுக்கு நாம ஏதாவது சங்கல்பத்தால சந்தமிருத்துவா பீஷ்மரா நினைச்ச மாத்திரத்தை பிராணனை விடுறதுக்கு அவர் பிராணனை விடுறேன்னு சொல்ல சரீரத்தை விடுறேன்னு தான் சொன்னார் விடுறேன்னு சொல்லலோடய ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுத்து அதுக்காக கவலைப்பட மாட்டேன் விஷமா இருப்பேன் அது வரபடி வரட்டுமே அப்படின்னு பெஷம் இருப்பேன் அந்த மாதிரி பெரியவாழ்லாம் மான்கள்லாம் இருக்க ரொம்ப வயசான காலத்துல கூட அந்த சம்ஸ்காரம் ரொம்ப பலமா இருக்கு எங்க குரு பழைய மாம்பா எடுத்து தபஸ்விதா சந்தேகம் ஆள் கிடையாது வேற அவளை விட்டா ஆள் கிடையாது இப்போ கோவிந்தநாம சுவாமிய கூட தர்மசாஸ்திர விஷயம் அவள்கிட்ட கேட்க அந்த மாதிரி சொல்லுவாள் ஒரு நாளைக்கு போய் கேட்கற போது இன்னும் ஆகாரம் ராத்திரி பத்து மணிக்கு எடுத்துட்டேன் பலகாரம் பண்ணிட்டு வாங்க அப்புறமா நீ முதல அப்படிங்கிற கேட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் தொண்ணூறு வயசுல அது பத்து மணிக்கு மேல ஏதோ ரெண்டு இட்லி வேற சாப்பிட அந்த ரெண்டு இட்லி சாப்பிடறதுக்கு கவலைப்படல அது என்ன நாயும் ஆகட்டமே அதை பத்தி கவலைப்படுறது இல்ல பெரியவாள்லாம் மகங்கள்லாம் பசியை பத்தி லட்சியம் பண்றதில்லை தாகத்தை பத்தி பகவதத்துல ஈடுபட்டு இருக்கேசம் அலை ரொம்ப வேகமா அடிக்கிற போது ஆத்துக்கு வர மட்டும் அவனுக்கு பொறுமை இல்லை ஆத்துக்கு வரதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் முன்னாடி எங்க போய் சாப்பிடுவான் அஞ்சு நிமிஷம் அந்த ஆத்துக்கும் சாப்பிடக்கூடிய இடத்துக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நிமிஷம் இன்னும் வந்தாங்க வண்டி வந்தா ஆத்துல வந்து சாப்பிடுவான் அந்த அஞ்சு நிமிஷம் எனக்கு பொறுக்க முடியல இந்த பையன் நடுசமுத்திரத்துல இருக்கான்னு அர்த்தம் வேற ஒழுமையில அதான் காமங்க அடிக்காது எங்க அடிக்காது கரையில வந்துட்டா சமுதிரத்துடைய கரையை தாண்டி அலை மோதி தாண்டி வந்ததுன்னு கிடையாது நதி கரையை பிறண்டு ஓடும் சமுத்திரம் கரையை ரெண்டு ஓடாது சமுத் சாகர சமயம் கிருத்வா அதிவர்த்ததே என்று வால்மீகி சொல்றாரு ஒரு சத்தியத்துக்கு கெட்டுப்பட்டு இருக்கு சமுத்திரம் அதனால கரை பெற சமுதிரமானது போடாது அப்ப அந்த சமுத்திர கரை தான் அலைக்கு இல்லை அந்த மாதிரி இந்த ஆசைங்கிற அலைக்கு ஒரு எல்லை இருந்ததுன்னா அந்த எல்லையை போய் நாம அடைஞ்சு விட்டோம்னா இந்த அலை வந்து நம்மளை ஒரே மோதி அடிச்சுன்னு போறதுக்கு ஒரு ஸ்கோப் உண்டோன்னு நினைச்சு கவலைப்படாமல் பயம் இல்லாமல் நிர்பயமா இருக்கலாம் அலை அடிச்சுட்டு போயிட்டு கவலை இல்லாமல் இருக்கலாம் அந்த எல்லை எது அப்படின்னா காமங்களுக்கெல்லாம் ஆசைகளுக்கெல்லாம் எல்லையாக கோட்டியா இருக்கக்கூடிய அம்பாள் காமக்கோட்டியுடைய சரணம் தான் அது அதனாலதான் காம கோட்டின்னு அவளுக்கு வேறு ஆசைக்கெல்லாம் எல்லையா இருக்கக்கூடியவள் அவளுடைய ஆசை மனசுல வராது அப்படின்னு ஒரு அர்த்தம் அவளுடைய சரணத்தை போய் பிடிச்சு விட்டோம்னாக்க ஆசைக்கு எல்லையா இருக்கா மனசுல தோணாதபடி பண்ணிவிட்டு அவள் அப்பேற்பட்ட ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ற பொழுது சம்சார சாகரத்துக்கே வழி இல்லாதபடி பண்ணி விடுற அதான் ஜென்மஜ் நிமக்னானாம் தமுஷ்டா முரரிப்பு வராகசிய பவதி அவளை உபாசிக்காதவர்களுக்கு பெரிய பிணியை கொடுக்கிற அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே என்று சொன்னார் அபினாமி அணுகாதவர்க்கு பிணி அப்படின்னு சொன்னாக்க என்ன பிணி பிறவி பிணிதான் அது அவளா கொடுக்கல நீ அம்பாளை போய் உபாசிக்காம இருந்து அலங்கிறது இல்லை அந்த ஆசையான காரணமா இருக்கு உன்னுடைய காரியம் தான் காரணமா இருக்கு அவ ஒன்னும் தண்டனை கொடுத்து நீ சம்சாரத்தை போய் தவிக்க சொல்லல நம்முடைய கர்மாவே நமக்கு மறுபடியும் வருவதற்கு காரணமா இருக்கு அப்படி அணுகிவிட்டாள்னா பிணிக்கு மருந்து சாகரமா இருக்கக்கூடிய பெரிய தவிப்ப தவிச்சிருக்கக்கூடியவர்களுக்கு பவரோகத்துக்கு அருமிருந்தா இருக்கக்கூடிய அவர் மருந்து அபிராமி பட்டர் அபிராணப்பட்டு சொன்னார்னா வேலத்தை அப்படிதான் சொல்லிருக்கு உலகத்துக்கு முழுக்க அவள் மருந்தா இருக்காள் அப்படின்னு யாதே ருத்ர சிவ தனுஷி சிவாரு உலகத்துக்கு மாத்திரம் அவள் மருந்தா இல்லை பரமேஸ்வரா வைத்தியநாதனா இருக்கக்கூடிய உனக்கு அவள் தான் மருந்தா இருக்காள் நீ உயிர் வாழ்வதற்கே காரணமான மருந்தா இருக்கா சில மாதிரி ஜல்தோஷன் தரவுக்கு கிச்ச அபர குடி மருந்து இல்ல மருந்து ஷாப்டாலும் ஷேபடாம போனாலு நாலஞ்சு நாள்ல சரியாயிடுற போروض அந்த மாதிரி இருக்க கூடிய மருந்து இல்ல உயிரை காப்பாத்த கூடிய மருந்து ரைட் சேவிங் ரெக்னு சொல்றாங்க வருங்கோ ரைட் சேவிங் ரெக் முத முதல்ல யாருதாக அம்பாள் தான் பரமேஸ்வரனுடைய உயிரையே அப்படி கெட்டியா பிடிச்சு வச்சிருக்க கூடிய மருந்தா இருக்க தியானோமிர ஜீவசேன வேத வாக்கியம் இது சொல்லிச்சு அத வேதம் சொன்ன கருத்து பிணிக்கு மருந்து அபிராமிக்கு இன்னொரு விதமா ஆர்யா சதகத்தில் சமர விஜய் கோடி கூட ஆர்யா சதகம் முதல் அதுல இது பெரியவாளுக்கு மகாபெரிவாளுக்கு ரொம்ப பிடிச்ச சோகம் இது எப்போது காமாட்சியுடைய கட்டாட்சமத்திற்கு கிடைச்சிருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அம்பான் அனுகுரம் கடாட்சம் அப்படின்னு நாம பேசிக்கிறோம் உத்தியோகத்துல லாபம் கிடைச்சா அம்பா அனுப்புறோம் சொல்றான் புதுசா ஒரு காரை வாங்கிட்டான் ஏதோ அம்பாள் நினைச்சுட்டு இருக்கான் ஓரளவுக்கு பக்தி மார்க்கத்துல இருக்கிறேன் பக்தி மார்க்குல இருக்கும் நினைச்சுட்டு இருக்கிற பத்தி சொல்றேன் பக்தியே இல்லாமல் நாசிகனா இருக்கக்கூடிய அது கூட நினைக்க மாட்டான் காரை வாங்கினா என்னுடைய சாமர்த்தியம் அப்படிங்கும் அவன் ஒன்னும் அம்பாள் அனுகிற கிடைச்சிடுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டான் இந்த கொஞ்சம் ஏதோ பக்திங்கிற வாசனை பக்கத்துல போறத நாம கூட என்ன நினைச்சுட்டு இருக்கோம் கடாட்சத்துக்கு ஒரு சான்றா இருக்கு ஒரு ஜீவனுக்கு கிடைச்சிருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு பாகவிதத்துல பலவிதமா அதுக்கு லட்சணங்கள் நான் சொன்னா தபசுக்கே நிஷ்டா சகேஷ மதனு கிரகா மூணாவது ஸ்கந்தத்தை சொன்னாவை பார்த்து பகவான் அனுகிரம்ன்ற தபஸ் பண்ணனும்னு உனக்கு ஒரு நிஷ்ட வந்துவிடுத்துனா அது என்னுடைய அனுகிரகத்துக்கு லட்சணம் தெரிஞ்சுக்கோன்னு விட்டான் இன்னொரு லட்சணம் சொன்னுரகத்துக்கு திரைவர்கிகாசி ததோனுமேயகா பகவத் பிரசாதகா யோ துர்லகா அகிஞ்சன கோச்சலக அந்நேகி ருத்ராசுரன் கடைசியில் சொல்லக்கூடிய நாலு ஸ்லோகங்கள்ல அந்த நாலு ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம் இன்னொன்னு பார்த்து சொல்றேன் திரைவர்கிகாச விகாதம் காயமான ஒரு தர்மத்தை பண்ணி புண்ணியத்தை சம்பாதிக்கணும் பிரயாசையே மனசு விட்டு வெரை கூட்டாள்னா அம்பாள் அதுதான் பகவத் அனுபவத்துக்கு லட்சணம் தத்தோனுமேயோ பகவத் பிரசாதகா யோ துர்லபகா அகிஞ்சன கோச்சரகா அந்நேகி அப்படிங்கிற பெட்டாஸ்கந்தத்துல இன்னொரு லட்சணம் சொன்ன மகாபலிக்கு அனுகிரம் என்ற பொழுது இவனுக்கு எல்லா விதமான பெருமையும் இருந்தது பதவி ஐஸ்வர்யம் நல்ல குணத்து எல்லாம் இருந்தது கூட கர்ப்பம் வராமல் பதவியாலேயோ பணத்தாலேயோ கர்ப்படாமல் வந்துட்டான்னா அதுதான் அனுகிரகத்துக்கு லட்சணம் அப்படிங்கிற இப்படி பகவத் அனுகிரகத்தை பலவிதமா தெரிஞ்சுக்கணும் இங்க ஒரு லட்சணம் சொன்னால் மூக்கர் அம்பாளுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமானவர்கள் மூணு செக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஒரே மாதிரி பாப்பா விபிணம் பவனம் விபிணம் வீடையும் ஒன்னா பாப்பா அமித்ரம் மித்திரம் விரோதியையும் நண்பனையும் ஒரே மாதிரி பார்ப்பி பிம்போஷ்டம் லோஷ்டங்கிறது கடிமண்ணு உண்ட ஒரு களிமண்யத்தோடு செட் சொல்றேன் அதுல முதல்ல சொன்ன வஸ்துக்கள் எல்லாம் அப்பிரியமான விஷயங்கள் விபிணம் அமித்ரம் அதாவது ஒரே மாதிரி அது ஒரு செம ஆர்டர்ல வருது பாருங்க விபிணம் காடு யாருக்கும்ஸ்தான இருக்கணும் போன ஆசைப்படல காட்டுக்கு போனம் காடு அமித் யாருக்காவது பிடிக்குமோ பிடிக்காது களிமண் போய் எவனாவது ஆசை கொடுக்கணும் அதுவும் கிடையாது ஆசை இல்லாமல் வெறுப்ப கொடுக்கக்கூடிய வஸ்துக்களா முதல்ல சொன்ன கூடிய வஸ்துக்களா அடுத்த விஷயங்கள் சொல்றேன் பவனம் யுவதி பிம்போஷ்டம் இந்த மூணும் ஆசை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு ஒன்னு வந்து வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களா மூணு விருப்ப ஏற்படுத்தக்கூடியதா மூணு இந்த வெறுப்பையும் விருப்பையும் ஒன்னா பார்க்கிறான் அப்படின்னாக்க வெறுப்பு விருப்பு ரெண்டும் விட்டு போயறது இவனை விட்டு அப்படின்னு அர்த்தம் ரெண்டும் அகன்றால்தான் வெறுப்பேஷமாக்க அந்த துவேஷத்தால மறுபடியும் தின்மா வந்துடும் வெறுப்பு வந்து வாழ்லான்னு பண்ணும் தோணித்தினா இத அனுபவிக்க வேண்டிய ஒரு பிராரம்பது அது வாழ்ந்தான்னு ரெசிஸ்ட் பண்ணிவிட்டா அனுபவிக்கிறது வேலை கொடுத்தாலும் வார்த்தை கேட்கல பண்ணப்படாது நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை தேடவும் வந்த விஷயத்தை உபேட்சியம் ஒரு வசத்தியான ஒருக்கி தள்ளது அபேட்ச ஒரு விஷயம் போறங்கற आशा இது ரெண்டுமே உபேக்ஷே ஆபேக்ஷே ரெண்டும் இல்லாம இருக்கணும்ங்கறதே மறைமுகமா சொல்லி இருக்கார் இல்ல விபினம் భవనం காடையும் வீடையும் ஒத்தன்toDouble பாக்குறானா என்ன அர்த்தம் பயத்தை ஜெய்ச்சൂട്ടான் அப்படிน அர்த்தம் நமக்கு பயம் பயம்ங்கிறது இட் மே البي ஸ்போக்கன் ஆர் ஆன் எக்ஸ்பிரஸ் ஃயアー অর இட் மே பீ ஆன் 언ஸ்போக்கன் இம்ப்ளைட் ஃயアー which lacks in some corner of the heart நம்ம வேற ஒரு அடைத்துக்கு போறதா இருந்தா கொஞ்சம் தயக்கமா இருக்கு ஒரே இருக்கூடிய கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு தோணுறது நாம எங்காவது வெளியில போனாக்கி கார்த்தாவது ஸ்நானத்துக்கு நல்ல வெந்நீராக தேவையா இருக்கு பச்சை ஜலத்தில் ஸ்நானம் பண்ண முடியல ஸ்நானத்துக்கு முன்னாடி ஒன்று தேவையா இருக்கு சூடாக உள்ளே ஏதாவது போக வேண்டியிருக்கு அப்புறம் தான் மேலே சூடா ஜலம் விழ வேண்டியிருக்கு அது டிகிரி காஃபியாக வேண்டியிருக்கு அது கரெக்டாக புது பாலாக இருந்தால் தேவை முதல் நாள் பாலாக அது ஒரு மாற்று குறைச்சல் தான் உங்களுக்கு சாப்பிடுறது பால் கிடைக்குமா இதே மாதிரி சௌரியங்கள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கவலை வரது அதனால வெளியில் போறதுக்கு மாத்திரையே இருப்போம் சௌரியங்கள்லாம் மாத்திரையே பண்ணிட்டு இருப்போம் வெளியில இருக்கக்கூடிய வெளியில சாதாரணமா வேற ஒரு ஊருக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கக்கூடிய ஊருக்கு போற பொழுதே இது காற்றுல போனால் நிச்சயமா ஒன்றும் கிடைக்காது அந்த அதனால தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவா பாருங்க தண்ணி இல்லாத காடுன்னு சொல்ல தீர்த்தம் கூட கிடைக்காது ஒரு காட்டுல அந்த காடையும் வீடையும் ஒன்னா நினைச்சான்னா இவனுக்கு பயமே இல்லை எதுவா இருந்தா என்ன பகவான் மரம் வச்சி அமித்ரம் மித்திரம் பயத்தை ஜெயிச்சவன்தான் வீடையும் காடையும் ஒன்னா பார்க்க முடியும் சத்ருவையும் மித்திரனையும் ஒன்னா பார்க்கலாம்னா கோபத்தை ஜெயிச்சிருக்கான்னு அர்த்தம் கோபம் வருது கோம்மமான சாதகமாக க கோபம் கோபம் அ அமித்திரையும் ஒட்டா கோபத்தைண்டியையும் ஒரு ஸ்திரீ விஷயமா இருக்கக்கூடிய காமத்தை தான் பொதுவாக குறிச்சு சொல்றது காரணம் என்ன இருக்கிறது ரொம்ப மோசமான ஆசை ஒரு மனுஷன் அடிபாத அளத்தில் குழியில கொண்டு போய் தள்ளக்கூடிய ஆசை இந்த ஆசை தான் ரெண்டு விஷயங்கள் மனுஷன் ஒரே பாத்தாளத்து சொல்லக்கூடியது பெண்ணாசியும் பொன்னாசியும் அதான் காமினி காஞ்சனம் ராமகிருஷ்ண பரமன்சார் எப்போதும் எச்சரிக்கப்பட்டு இருப்பார் அதுல ஸ்திரீ உடைய முகத்தை பார்க்கிற பொழுது எந்த விகாரமும் மனசுல ஏற்படாம இருந்ததுன்னா ஒரு கழிவண்ணுடைய பாத்தா மனசுல ஏதாவது ஒரு விக்காரம் ஒரு மாறுதல் ஏற்படுறதா அந்த மாதிரி ஒரு நல்ல பயன டேஸ் கூடியபதியான ஒரு ஸ்திரீடைய முகத்தை பார்த்து மாஸ்டர் எந்த விதமான காமத்தை ஜெயிச்சு விட்டான் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருத் காலேஜில கொடுத்த ஒரு அருள் வாக்க ஒரு விதமா இந்த விஷயத்தை பத்தி சொல்லிருக்கா இதெல்லாம் நினைச்சு பாக்கணும் நினைச்சு பார்த்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பக்குவத்துல அம்பாளுடைய கிருப்பை கொண்டு போய் விடுமோ என்னமோ தெரியாது நினைச்சு பார்க்க வேண்டியது நம்முடைய தர்மம் போறபோது நாம அக்ரஹாரங்கள்ல இல்லையே மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல வாழ்கிறோம் அக்ரஹாரம் தான் அந்த பிராமண திரு அர்த்தம் இல்ல இருக்கு பிராமணால் இருக்கக்கூடிய இடத்துக்கு அக்ரஹாரம் பேர் வந்தது அக்ரஹாரத்துக்கு வாஸ்தவ அர்த்தம் என்னன்னா அக்ரேஹ இது அக்ரஹாரகா ஒரு பக்கத்துல சிவன் கோவிலும் ஒரு பக்கத்துல விஷ்ணு கோவிலும் பெருமாள் கோவில் ஈஸ்வரன் கோவில் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய குடியிருப்புக்கு தான் அக்ரஹாரம் பேர் வந்தது அந்த அக்ரஹாரத்தில் சாதாரணமா நான் சொல்றது ஒரு நூறு வருஷம் முன்னாடி நூறு வருஷம் முன்னாடி படிக்கிறதும் கூட அக்ரகாரம்னா அதுக்கு ஒரு சாங்கடி இருந்தது அதுல கண்டுபிடி வரமாட்டா அது ஒரு தர்மத்துக்கு நியக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பா அந்த அக்ரகாரங்கள்லாம் இப்ப மாறி இருக்கிறவங்க கேட்கவே வரலாம் தெரு கோயிட்டே இருக்கிற வந்து கோவில இருக்கும் கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தேன்னா ரெண்டு கடை பார்த்து பக்கத்துல ஒரு சவுன பாலனுடைய கடை கூட இருக்கும் சவுன பாலன்னா தெரியாம இருக்கிறதுனால நமக்கு நிம்மதியா இருக்கு அர்த்தம் தெரிஞ்சா ரொம்ப நடுக்கமா இருக்கும் சவுன பாலம்னாக்க சூனான்னு சொன்னாக்க கசாப்பு கடைன்னு அர்த்தம் கசாப் கடைசியமேட்டுறது மாதிரி கண்ணுக்கு நேரம் இருக்கு என்ன பண்ண வேண்டியது கண்ணை மூடி போவோம் கண்ணு மூடினா வேற மேலே முடிண்டா என்ன பண்ணுறது கண்ணை திறந்து தான் போக வேண்டியிருக்கு ரோடில் போகிற போது கண்ணை திறந்து மூடி போக முடியறதோ முடியல ஆனால் அதை பார்த்தா ஒரு அறிவெறுப்பு இருக்கு அவன் மாம்சத்தை வெட்டி அப்படி தொங்க விட்டுருக்கான் அதை பார்த்தா அறிவெறிப்பா இருக்கு அது தோல் எடுக்கப்பட்ட மாம்சம் இது தோலோடு இருக்கக்கூடிய மாம்சம் அது உயிர் போன மாம்சம் இது உயிரோடு இருக்கக்கூடிய மாம்சம் இவ்வளோதானே வித்தியாசம் அப்படின்னு நினைச்சா எந்த ஒரு ஸ்திரீ உடைய ரூபத்திலையும் வராம இருக்கும் மாம்சம் தானே அது இந்த சீரத்தில் உள்ள உயிர் இருக்கு ஏதோ அழகா இருக்கா ஒரு புருஷனா இருக்கக்கூடியவன் அந்த உயிர் வெளியில் அடுத்த கஷணம் என்ன போகுது நாலு பேரை தூக்கிட்டு போறா தகனம் பண்ண போற அப்புறம் என்ன இருக்கு நினைச்சு பாக்கணும் அதான் ஆச்சாரியோவிந்திபரபிவேஷம் மோகாவேஷம் ஏதன் மாம்சவசாதினசிச்சிந்தைய வாரம் வாரம் அடுத்தம் எ ஜமாக்கள் வா என்ன எத்தனோ ஜென்மா ஜென்மாக்கள் நீ இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தி இந்த சுந்தர சுகத்தை அனுபவிச்சு அது தடுப்பு ஏறி அதனால திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி மனசை சிந்தைய விசிந்தைய வாரம் வாரம் திருப்பி திருப்பி நினைச்சு பார்த்துக்கோ அப்படின்னா இது ஒரு வயசுக்கு மேலயாவது இந்த ஸ்மரணம் வரணும் அது பதினெட்டு வயசுல இருபத்தஞ்சு வயசுல இந்த எதிர்பார்க்கறது இட் இஸ் கோ அகேன்ஸ்ட் ஹியூமன் நேச்சர் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு வயசுக்கு மேலே இந்த வாழ்ந்து அனுபவிச்சு எல்லாம் கூட இந்த வராமல் திருப்பி கொண்டு போய் ஒண்ணும் நாம தான் அவன் பண்ணக்கூடிய கரணம் அவளுக்கு in this planet or somewhere else you cannot exchange it with anybody else adnala mohathukku kaaranam enna apdi vicharam panni panni varum maamsam dhaan edu apdi adu thola eduthirukkaana idhu tholoru irukku adu uyir illai idhu uyir irukku adha paatha aliru irupuradhu idha paathu maathram ye irupu varudhu yuvathi odiya roopatha paarthu or kalimannurundiya paakkirumbodhu endha vikaravam earpadama ipdi manasu it does not register any reaction அந்த மாதிரி ஒரு முகத்தை வராமல் இருக்கணும் அடியோட ஜெயிச்சு விட்டான் அப்படின்னு அர்த்தம் அந்த காமத்தை அடியோட ஜெயிச்சு விட்டான்னா காமாட்சியுடைய அருகிருகத்துக்கு கட்டாட்சத்துக்கு பாத்திரமா இருந்தான் இது முதல்ல பயத்தை சொன்ன அப்புறமா கோபத்தை ஜெயிக்கிறத சொன்ன கடைசியில காமத்தை ஜெயிக்கிறத சொன்ன ஏன் இப்படி சொன்னார்னா மனுஷனுடைய மனசுல முதல்ல ஏற்படக்கூடியது காமம் தான் ஆசை தான் மூத்த அண்ணாவாக சொல்றது ஆசை வேறு இல்லை வாஸ்தவத்துல கோபம் வேறு இல்லை அது ரூபம் மாறி போன சமாச்சாரம் அந்த மாதிரி காமம் ஆசை முதல்ல தோணக்கூடியது அந்த காமம் தடைப்பட்டா கோபமாறும் நமக்கு நாம நினைக்கிற மாதிரி ஆசை நிறைவேறலாம் கோபத்துல கொண்டு போய் விடுறது na shudindirke niepishindirke abdin koam varu ena even shudha kirakano edo expectation eh, kuzhandhigalo patniyalo yaro kirakano abdin expectation irukku ava mathre there cannot be anything more frustrating to the fellow who issues the commands than for his command to be totally ignored அதை விட ஒரு ஃபிரஸ்டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இரிட்டேஷன் கோபமா சில இடத்துல கோபமா மாறும் எங்க கோபத்தை காட்டுறதுக்கு உரிமை இருக்குன்னு நினைக்கிறோமோ உரிமை இருக்கோ உரிமை இருக்குன்னு நாம நினைக்கிறோமோ அந்த இடத்துல கோபமா மாறும் எடுத்து வெளியிலேயே போகலாமே நம்ம குழந்தைகளை கண்டிக்கிறதுக்கு தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு நினைச்சிருந்து சின்ன வயசா இருக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு நீங்க எப்படி சொன்னாங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குகிறாமா பையன் அப்ப என்னாச்சு உனக்கு உரிமை என்னாச்சு காற்று பறந்து போயிடுத்து உரிமை எதிரையுமே உரிமை கொண்டாடாமல் இருக்கக்கூடிய நிம்மதியா இருக்கும் அதுக்குளமுறை போய் பண்ணி எதிர்பார்க்க முடியும் நம்ம உரிமை இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம் உரிமை இருக்கு நினைக்கிறோமோ உரிமை இருக்கோம் எப்படி வேணும் இருக்கட்டும் எங்க கோபத்தை காட்டலாம் நினைக்கிறானோ அங்க கோபமாறும் எங்க கோபத்தை காட்ட முடியலையோ நிச்சயமா காட்ட முடியாது தெரியும் கோபத்தை அவன் கோபத்தை காட்டினா ஒண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் அதனால ஒண்ணும் பண்ண முடியல அவன் கிட்ட பயமா மாறறது இவன் நினைச்ச மாதிரி ஆசை நிறைவேறலைனாக்க பயமா மாறுறது இது எங்க கொண்டு போய் கொண்டு போய் விடுமோ அப்படின்னு தெரியல இது வந்து that is applicable in today's context not only at the individual level but even at the corporate level adu applicable a irukku aasa avan edho target vechi ittrana kodi rupa business pannum avaru varshathukku target vecha naake adu if it is frustrated enna adhu vere evano oth somebody enters and creates a price war. What is the fear of our share of the market segment? We are afraid of our sales. Then you have to rethink your strategies. You have to rework your strategies. It is all corporate. Because we have got a corporate identity also. You are an executive in some company. You are having some corporate assignments and professional commitments to meet. If you are going to meet the company, if you are going to meet the company, if you are going to meet the company, if you are going to meet the company, காட்டக்கூடிய இடத்துல கோபமா மாறும் கோபத்தை காட்டுறதுக்கு இடம் இல்லாத இடத்துல பயமாக மாறும் அதனால முதல்ல ஆசைதான் அண்ணா அப்புறமா பிறக்கக்கூடியவன் தம்பி முதல்ல பிறக்கக்கூடிய அண்ணா நடுவில் இருக்கக்கூடிய பிராத்தா தான் கோபம் கடைசியில வரக்கூடியவன் தான் பயம் கடைசி தம்பி ஜெயிச்சு அப்புறமா நடுவில் இருக்கக்கூடிய பிராதாவ ஜெயிச்சு மூத்தவனை கடைசியில ஜெயிக்கிற அதானே முறை அதனாலதான் முதல்ல பயத்தை ஜெயிக்கிறது சொன்னார் விபிணம் பவனம் அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய பிரதா கோபத்தை ஜெயிக்கிறது அமித்ரம் மித்லம் அப்புறம் கோபத்தோட யுத்தத்துக்கு வந்த கும்பகரம் வடிவமாக இருக்கக்கூடிய ராவண நிகரம் பண்ண அதனால இதே கிராமம் தான் எடுத்து காட்டினார் கோபம் கோபம் இல்லாட்டிவா சொ வேற ஒரு விதமாக சொல்ல அதாவது ஆசை இல்லா கோபம் இல்லை எப்ப கோம எல்லாம் கோபம் இல்ல கோபம் இல்லையா பயம் இல்ல ஏன் சொன்னா ஆசையும் கோபமும் நடக்கக்கூடிய பொண்ணு கொஞ்சம் பொண்ணு சரியார்கள அதனால உள்ள விழுந்த வேஷ்டி எடுக்கிற மாதிரி பார்த்துதான் அதை சரிப்படுத்தி ஆகணும் நன்னா கவுன்சல் பண்ணி அழகா எடுத்து சொல்லிதான் அது ரெண்டு பக்கத்திலயும் சாந்தமா அழகா பேசிதான் பகவான பிரார்த்தனை பண்ணி தான் சரியாகணும் சில பேருக்கு என் பொண்ணு கொண்டு போய் கொடுத்தேன் அவன் சரியா இருக்கிற ஏதோ கோபத்தில் அவனு ஏதோ கோபத்து மாப்பிள்ளை தோஷம் இருக்கான் அத உடனே ஸ்ட்ராங்கா லெட்டர்ல வீடுக்குவோன்னு ஒரு ரெண்டு பக்கம் லெட்டர் வீடு சார்ஜ் ஷீட் பண்ணுவான் ஆஃபீஸ் எங்கேயாவது பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்துருப்பான் சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணி பண்ணி பழக்கம் சார்ஜ் ஷீட் மாப்பிளைக்கும் சம்பந்திக்கும் சார்ஜ் ஷீட் பண்ணாங்க அப்புறம் இன்னும் அவ்வளவு இன்னும் போய் உங்க அப்பா அப்படி வீஞ்சினா இன்னும் கொஞ்சம் பண்ண போடும் அது அப்புறம் கோபத்தில் விழுந்து போஸ்ட் பண்ணிடுவான் போஸ்ட் பண்ண அப்புறம் அப்புறம் ஒத்துட்டியும் கலந்துக்க மாட்டான் அவசரமா போயிட்டு வந்தே எங்க போயிட்டு வந்தா இல்ல கூறிகள கொடுத்துட்டு வந்தேன் லெட்டர் என்ன லெட்டர் யாருக்கு லெட்டர் மாத்த குழந்தை அவன் கஷ்டப்பட்டு சும்மா விட்டு வைப்பேன் என்ன பண்ண பாரு நான் இது வச்சிருக்கேன் அப்படின்னா அதை ஒரு காப்பி வேற இப்ப எடுத்து வச்சிருக்கான் அந்த பார்த்தா இப்படி வே இதுவாளா நீங்க அவசரப்படுற இட நாளைக்கு என்ன குழந்தை தானே கஷ்டப்படுவேன் அது அந்த அம்மா எடுத்து கொஞ்சம் சாந்தமா எடுத்து சொல்லி கொஞ்சம் காபிதான் கொடுத்து சாந்தப்படுத்தி இதெல்லாம் சொன்ன அவன் திருப்பி நம்ம பதில் காட்டானா முகத்தை வச்சுக்க போற அவன் பதில்கிற ஒரு மரியாதை எங்க போச்சு எல்லாம் ஆசை ஆசை தடைபடும் போது கோபம் கோபத்தாலையும் ஏற்படுதுனால ஒண்ணுக்ேஷ் பிட்வீன் ஜெயிக்கிறான் அவன் கடந்து அம்பாளுடைய கட்டாட்சத்தால் தான் அடைகிறான் சமம் பசியந்தி சமம் அதனால இவனுக்கு மித்தன் இல்லாம பெற மாட்டான் அமித் இல்லாம பெற மாட்டான் விரோதியும் இருப்பான் நண்பனும் இருப்பான் உலகத்துல கணிம களிமண் இருப்பா அழகான ஸ்திரீகளும் இருக்குதான் இருப்பான் வீடு காலும் அதுக்குதான் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்னா பாவிப்பாளாம் காமாட்சியுடைய கட்டாட்சம் வந்ததுனால எல்லா எல்லா பகவானுடைய நீலேன்னு பார்த்து வேடிக்கை பார்த்துருப்பா சிவ சிவ பசியம் ஸ்ரீ காமா கட்டாட்சிதா புருஷா விபிணம் பவனமோ இப்படி சாகரத்தை கடப்பதற்கு தன் கட்டாட்சத்தாலேயே அனுபவம் பண்ணக்கூடிய வரதேவதானு வராக என்ன இந்த ஒரு ஸ்லோகமே ரெண்டு நாள் எடுத்துட்டு போயிடுது அப்படின்னு கவலைப்பட ஏன்னா பெரிய விஷயமும் சம்சார சாகரத்தை அவ்வளவு சுலபத்துல தாண்டிட ரெண்டு நாள்ல தாண்டினதே பெருசு தாண்டினாக்கள் தாண்டி வருதுனாக்க அது காலம் எடுக்க தானே இருக்கும் அதனால நமக்கு வியாக்கியான காலம் எடுத்திருக்கு வாஸ்தவமா தாண்டதுக்கு எவ்வளவு ஆகும் எவ்வளவு ஜென்மாக்கள் ஆகும் நினைச்சு பார்க்கணும் ஜென்மஜபதும் தனுஷ்டா முரளிப்பு வராகசிய பவதி இப்படி யாராருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணணும் யாராருக்கு எது தேவையோ அந்த தேவைக்கு தகுந்தாப்பில் அனுகிரகம் ாக இருக்கா அதுதான் மூணா ஸ்லோகத்துல சந்த அவிதாந்தி ஜடாநியமகந்துதிஜீ தரிந்தமணிபுணா ஜன்மஜல நம்தா முரரிபுவராகிய அம்பாளுடைய சரணத்துரிய பெருமையை அடுத்த ஸ்லோகத்துல தொடர்ந்து சொல்ற த்ததன்யாணி அபயவரதமேகி பிரகித்தவராபீத்தாத்துலமதிக்கேகிச்சர அம்மா மீது தெய்வங்கள் எல்லாம் அபய முதிரை வரமுதிரை இது ரெண்டையும் கையால இந்த முதிரையை காட்டி உலகங்களுக்கு அனுகூரம் நின்றிருக்கு நீயும் அபயப்பிரதானம் வரப்பிரதானம் ரெண்டையும் செய்யற ஒருத்தருக்கு பெரிய கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்திலிருந்து அபயம் கொடுக்கிறது அபீதி முதிரை ஏதோ ஒரு விஷயத்தை அவ கோரக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடாது வரப்பிரதானம் இந்த ரெண்டையும் நீயும் செய்யற ஆனா கையால ஒரு முதிரை காட்டாமல் காலாலேயே நீ செய்ய உன் சரணமே இந்த ரெண்டையும் அனுகிரமத்துக்கு சரணமே போதுமானதா இருக்கு தவகி சரணிணே லோகானா இப்படி உலகங்களுக்கெல்லாம் சரணத்தாலேயே பரமானுகிரம் என கூடிய ஒரு பெரிய சக்தி அந்த இருக்கிறதுனால தான் உலகத்துக்கு முழுக்கியாக அம்பாள் இருக்க ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே நாராயண நமோஸ்துர்கப்த ஸ்லோகின்னு எழுநூறு ஸ்லோகங்கள் துர்கா சப்த உடைய சாரத்தை ஏழு ஸ்லோகங்களா கொடுத்திருக்க அந்த ஏழுல இது ஒரு ஸ்லோகம் அதனாலே திரம்பகேன்னு வருது ரொம்ப இப்ப குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறானோ பெண் குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கோ குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு கூட அர்த்தம் தெரியுமான்னு தெரியாது ஷரண்யானா என்ன சரண்யானா யாருடைய சரணத்துல போய் சரணாகதம் பண்ணுவதற்கு யோகித உண்டோ சரணாகதி வாங்கிட்டு அனுகூலம் பண்ணுறதுக்கு யாருக்கு யோகிதம் இருக்கோ அவளுக்குதான் ஷரண்யான் பேரு ஸ்திரீயா இருந்துட்டா சரண்யா புருஷனா இருந்துட்டா அதனாலதான் ராமந் சொல்றபோது சர்வலோக ராகவராஜ மகாத்மனின் சரணாகதியை சமர்ப்பணம் விபீஷண சுவாமி சர்வலோக சொல்றா அப்படின்னு அம்பாட பேசினாள் ஆச்சாரிய வேதம் சொன்ன விஷயத்த பகவத் பாதார் பேசியிருக்க எந்த மகான்கள் யாரு பேசினாலும் வேதத்திலயோ மூல கிரந்தத்தை பிரமாணம் இல்லாமல் பேச மாட்டான் இதை நன்னா தெரிஞ்சுக்கணும் ஒரு சமயம் வேத வித்து பல பேர் கூடி இருக்கக்கூடிய ஒண்ணும் பிக் அண்ட் பண்ணி வேலை train your intellect to do this adumba sharma adhe smaranamaga rendu analyze panni panniye butti vicharam pannirundal oniye didin ipdi kelvi kettapone enna seivathukku poi shraddhadi panni irukke nu ketta enna solrudu ellarum ipdi brahmichu nikkiraan appo anju mushi nichi perivaana bas sonna durga parameshwariyan amba aluga da shraddhadi panni irukke vedam அது நன்னா வேற அர்த்தத்துக்கே இடங்களுக்கு அறுபடி ஸ்பஷ்டமா வேதம் சொல்லு துர்கா சுத்தத்துல பிரபத்தியே சுதர சிதரே நமகம் பிரபத்தியே இல்ல ஒன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் சரணாகதி பிரபத்திங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்தியா பின்னாடி பண்ணிக்கப்படாது எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடியது எல்லாருக்கும் பொதுவா தானே வேதம் அதனால சொல்லிகிடு வேற ஒரு சுவாரஸ்யம் அந்த துர்கா பரமேஸ்வரியா இருக்கக்கூடிய அம்பாளுடைய பர்த்தாவான பரமேஸ்வரனை பத்தி சொல்ற போது நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரனை பத்தி சொல்லக்கூடிய பிரஸ்னமான நமக்கம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீருத்ரம் நமஹா என்ற பதத்தால ஆரம்பிக்க கூடிய ஒரே பிரச்சனும் கிருஷ்ண ஈஷ்ரீ சம்மிதேல சாக்கேல சம்மிதே சாக்க ரெண்டுமா சேர்ந்து மொத்தம் எண்பத்தி ரெண்டு இந்த எண்பத்தி ரெண்டு ஒரே ஒரு பிரச்சனம் தான் நமஹாங்கிற வார்த்தையால ஆரம்பிக்க கூடுது அது ஸ்ரீருத்ரம் நமஸ்தேருஷே நமஹ பரமேஸ்வருக்கு மாதம்தான் நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிச்சுது அது ஆரம்பத்துல ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொரு வாக்கியத்தையும் முடிக்கிற பொழுது பாஹுபியாமதே இப்படி எல்லாம் மேல வாக்கியங்கள் சொல்றது இப்படி எல்லாம் ஒரு வாக்கியத்துக்கு நமஸ்காரம் பண்ணா போறாது ஒரு ஒரு நமஸ்காரம் பண்ணு இரண்ட பாக கடைசி நம்ம ஆமிமத்தியா பூநூறு நாமாக்களுக்கு நமஸ்காரம் ஒரே திரிசதி தான் பாக்கி திரிசதி எல்லாம் புராணாந்தர்கதம் வேதாந்தர்கதமா இருக்கக்கூடிய ருத்ர திரிசதி ஒண்ணுதான் இப்படி பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணிச்சுன்னா அம்பாட்ட வரும்பொழுது பிது சதகுணம் மாதா கௌரவேன்னு அதிர்ச்சதேன்னு ஒரு நியாயம் இருக்கும் மனுஸ்பிரு வாக்குவது அப்பாவை போல் நூறு பங்கு அதிகமான கௌரவத்துக்கு ஒரு இவள் தாயார் நமக்கெல்லாம் அப்பா யார் பரமேஸ்வரன் ஜெகத் சிதாவா இருக்கக்கூடிய நமஸ்காரம் தான் ஜெகன் மாதாவா இருக்கக்கூடிய மகம் பிரபத்யே சுதரசிதே நமஹ ஸ்பஷ்டமா வேதம் சொல்லி விடுத்து அப்படி உலகத்துக்கெல்லாம் சரணாகதியாக சரணாகதி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஷரண்யா இருக்கிறதுனால தான் தவகி கரண <laughs> தமிழ்ல புஸ்தகம் வச்சு சுதந்திர வலி படிக்கிறவழ கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கணும் அதை அதெல்லாம் அலர்ட் பண்ணிக்கணும் என்ன சமயத்தில் ஒரு ஷா உண்டு போட்டிருக்கலாம் அதை போலாம எல்லாத்துக்கும் போட்டு சொல்றதா லோகானாம் தலகி சரணோ ஏ தமிழ் வார்த்தையாகவே இருக்கக்கூடிய வார்த்தைகளில் கூட நாம பேஸ்டி எஸ்பீரியன்ஸ் நமக்கு தாய் பாஷையா இருக்கிறதுனால வாட் விஸ் பண்றோம் ஒரு விஷயத்தை அப்படிதான் கூட ஒரு வார்த்தை இருக்கு அது ஏன் கூட சொல்லணும் கூட்டை அப்படின்னு சொல்லப்படாது ஒரு டயக் மார்க் பண்ணிட்டு இருக்கோமா கூட்டை வெளியில இருந்து ஜப்பான்ல இருந்து ரஷ்யால இருந்து அமெரிக்கா தமிழ் படிக்கணும் ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு அவன் கூட்டை போயிடுவான் நமக்கு என்ன தெரிஞ்சு உச்சரிக்கணும் தமிழ் கூடை கூடை கூட்டை சொல்லலாம் டெக்னிக்கலி கஸ்டமரி பிராக்டிஸ் ஒரு ஆதாரம் இல்லைனா யூ கேட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தூ கைன்ஸ் ஆஃப் ப்ரௌன்சேஷன் சம்ஸ்கிருதத்தில் அப்படி ஸ்கோப்பே இல்லை ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு விதமான உச்சரிப்பு தான் அதனால்தான் இது சம்ஸ்கிருதத்தை ரொம்ப பூர்ணமான பாஷைன்னு அதனால தான் சொல்றேன் சமய்கிருதம் சம்ஸ்கிருதம் அதனால தான் சொல்றது பாக்கி பாஷைகளில் இங்கிலீஷ் முதலிய பாஷைகளெல்லாம் அது உச்சரிப்புக்கும் அந்த கல்லிக்கும் அக்ஷலத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அதனாலதான் நேற்ற பாஷை உத்கிருஷ்டமான பாஷையா சஸ்கிருதத்தை அதனாலதான் சொல்லுது எப்படி எழுதுறோமோ அப்படியே படிக்க வேண்டிய ஒரு பாஷை சம்ஸ்கிருதம் இவ்வளோ பாதல் போட்டா இங்கிலீஷ் டிக்சனரிய பார்த்தேன்னா கீழே ஒவ்வொரு பக்கத்திலயும் இப்ப நான் ரொம்ப நாள் புதுசாக இருக்க போது வாங்கி வச்சிருந்தார் வார்த்தை கொடுத்திருப்போம் அது வந்து எந்தெந்த வவுல எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு ப்ரௌன்சியேஷன் கைட் ஒன்னு குடுத்திருப்போம் அது மாதிரி ப்ரௌன்சியேஷன் கேட் டிக்சனரி ல தேவையே இல்ல அக்ஷன் எப்படி இருக்கும் அப்படியே இருக்க வேண்டியது திருவிடியே போறோம்னா என்ன சுவாரஸ்யம் திருவிடிய நினைக்கிறதா இந்த பக்தன் ஏதோ ஒரு வரம் வேணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கான் ஏதோ ஒரு பெரிய பயம் வந்துட்டு அந்த பயத்திலிருந்து விமோச்சனம் வேணும் அபயம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கான் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அம்பால போய் டிஸ்டர்ப் நாமே குடுத்து டிபார்ட்மெண்ட் போய் பார்த்துக்கால் அனுபவத்துக்கே முடிச்சு கொடுத்தது அப்புறமா அம்பாலிட்ட போக வேண்டிய அவசியம் இல்ல அதனால தவகி சரணிண இதுக்கு புராணங்கள்ல இருந்து பிரமாணம் இருக்கு இந்த பயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நினைச்சதை விட அதிகமாக கொடுக்கிறதுக்கு அம்பாளுடைய புராணங்கள்லேருந்து இதிகாசங்கள்லேருந்து பிரமாணம் இருக்கு யோகமாயிருந்து அம்பாள் நாராயணனுடைய ஒரு உத்தரவுக்கு கட்டுப்பட்டு யோகமாய் வந்து தோண்டினாள் அந்த யோகமாயி வசுதேவர் நந்தகோபுருடைய கிரகத்திலிருந்து கிரைச்சியில் வந்துட்டார் மார்போட வச்சிருந்து கதறி இந்த குழந்தைய ஒரு குழந்தை நீ கொடுத்து பிச்சையா கம்சன்ட் போய் மண்ணாடினார் தேவகி அந்த வார்த்தைக்கு மீறி குழந்தைய காலால் காலால பிடிச்சு உருவி ஒரேட்டா ஷைட்டு சதுர்கா போடுற மாதிரி வதம் பண்ணதுக்காக போனான் கையிலேருந்து அப்படியே நழுவி ஆகாஷப்பிரபு அஷ்டாபுஜ அஷ்டபுதேஸ்வரிய எட்டு கைகளோட திவ்யமான ரூபத்தோடு கூட கந்தர்வர்கள் அம்பாள் தர்சனம் என்ன வதம் பண்ணதுக்காக பிரயன் பண்ணி நல்லா பிரயோஜனம் பண்ண குடிவன் எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து வரான் சாதுக்களை போய் இவனா இம்சை பண்ணாத ஜு தவாத்த பூர்வத் இப்போ நாராயணப்பிஷ்டபித்தியதந்தே உன்னை வதம் பண்ணாமல் விட்டு வச்சிருக்கேன் என்ன காரணம் தெரியுமா தெரிஞ்சோ தெரியாமலோ என் கால வந்து நீ பிடிச்சுட்டு விட்ட அதனால உன்னை வதம் பண்ணாமல் விட்டுட்டு போறேன்னு சுருட்டு மறைஞ்சாலாம் கால தெரியாமல் தெரியாமல் பிடிச்சா அஷ்டபஜேஸ்வரி தர்சனம் வேற எந்த அம்பாள தர்சனம் பண்ணதுக்காக மகங்கள் நாம் எத்தனையோ ஜென்மாக்கள் ரொம்ப கடுமையா கவம் பண்ணுவாளோ அப்படி இருக்கக்கூடிய தர்சனத்தை ஒரு யோகியும் இல்லாத ஹம்சனுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம் இங்கேயும் இருக்கு அவனை விட்டது அபயப்பிரதானம் அவனுக்கு அம்பாடம் எதிர்பார்க்காத விஷயத்தான் நமக்கு போய் கெட்டியா பிடிச்சுக்கிறவாளுக்கு என்ன சொல்ல முடியும் போய் கெட்டியா ஒரு பெரிய அழுகிற வாக்கல்கிரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முத முதல்ல சென்னைக்கு விஜயம் பண்ணும்பொழுது அப்ப அப்ப படின உபன்யாசங்களுக்கெல்லாம் தொகுத்து கலைமகள் பப்ளிகேஷன்ல ஒரு புத்தகமா போட்டான் அது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு கிடைச்சது யாருக்கையோ ஒரு புஸ்தம் கிடைச்சது அப்புறம் அந்த புத்தகத்தை முழுக்க ரெராக்ஸ் பண்ணிட்டேன் அந்த புஸ்தம் கிடைக்காது இப்ப அபூர்வமான புஸ்தகம் அப்புறம் அந்த புத்தகத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கணும் நான் ரெராக்ஸ் பண்ணிட்டு அவருக்கு கொடுத்துட்டும் ரொம்ப அழகாசி இருக்க அதாவது ஒரு சரீரத்தில் அழுக்க விந்துடுத்து துணியில அழுக்கு அழுக்கானது வியாதிக்கு காரணமா இருக்குது அதனால சுத்தமா வச்சுக்கணுங்கிறதுக்காக தனம் ஸ்நானம் பண்றோம் துணி சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக தனம் தோச்சு உணர்த்தரும் வேஸ்டையோ படவையோ தோச்சு உணர்த்தரும் இந்த சரீரத்துல அழுக்க வந்து அது ரொம்ப அழுக்க கவனிக்காம வந்துட்டான் பெரிய விட்டு எவ்வளவு பெரிய வியாதியில கொண்டு போய் விட்டு ரொம்ப கடுமையான கொண்டு போய் விட்டா கூட பண்ணாம அப்படியே விட்டா கூட இன்னொரு பண்ணா கூட அதுக்கு ஒரு முடிவு உண்டு இந்த சரீரம் கீழே விழற போது அந்த வியாதியும் இந்த சரீரத்தோடு போயிடுச்சு இந்த பிடிச்ச வியாதி அடுத்த தினமால இந்த வியாதி தொடர்ந்து வரும்னு எங்கேயும் சொல்லல எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல அந்த தைரியத்துலதான் போது ஜெனிசல் கேன்சரா ஒன்னும் கஞ்சி கேன்சரா வரணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது அதனால வரக்கூடிய வியாதி சரீரம் போய் அந்த வியாதி போயிருத்து ஆனா இது ஒரு பெரிய ஒரு அழுக்கு இருக்கு மனசுல ஒரு அழுக்கு அழிக்கு வந்துருச்சுன்னா அது மறுபடியும் மறுபடியும் ஜென்மா வரக்கூடிய பிறவி பிணி என்ற ஒரு பவ ரோகத்துக்கு காரணமா இருக்கு அது இந்த சரீரம் போன உடனே போறதில்லை ரெண்டு விதத்தில் மோசமான வியாதியா இருக்கு என்ன சரீரம் போனாலும் அந்த வியாதி தொடர்ந்து வருது இன்னொரு சரீரத்தையும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அதனால அது ரொம்ப ஜென்மாக்களுக்கு அப்புறம் தான் போக்கிக்க வேண்டியிருக்கு சுலபத்துல போக்கக்கூடியதா இல்ல அதனால அந்த அழுக்குதான் ரொம்ப மோசமான அழுக்கு மனசுல வரக்கூடிய அழுக்கு அதோடு கூட இன்னொரு முக்கியமான காரணம் ஏன் மோசமா இருக்குனாக்க கண்ணுக்கு அழுக்குன்னு தெரிஞ்சா உடனே சுத்தம் பண்ணணும் அப்படின்னு தெரியும் சரீரத்துல அழுக்கு இருந்தா தெரிகிறது துணியில் வேஷ்டு நான் தெரியாது அழுக்க வந்து கண்ணுக்கு தெரியலையே ஒவ்வொருத்தரும் கிவன் இஸ் ஓன் பர்செப்சன் மனசு பரம சுத்தமா இருக்கு ஒவ்வொருத்தரும் நினைச்சது இருக்கான் என்ன அழுக்கு நமக்கு தெரியலையே இந்த மனசுல இருக்கக்கூடிய அழுக்க போக்கணும்னா சாதாரணமா துணி வெடுக்கணும் சிவப்பு ஜலத்துல ஊறி வச்சு கொஞ்சம் அடிச்சுடிச்சு தோச்சான்க்க வெயில்ல காய வச்சான்னாக்க துணி வெளுத்துட்டு போயிடுறது அதுக்கு டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கு வெந்நீர் இருந்தா போதும் சன்லைட் இருந்தா போதும் வெளுத்துல வேஷ்டி மனச போய் எந்த தீர்த்தத்தாலும் மனசுல இருக்கக்கூடிய அழுக்க அவளுடையா மனசு சுத்தமாகும் இதுக்கு வேற உபாயமே கிடையாதுலயும் சொன்ன வேற ஒரு உபாயத்தாலும் இவ்வளவு சுலபத்துல மனசானது சுத்தமாகாது பாத்தான் கிரேட்டூரிஃபயிங் ஏஜெண்ட் அம ஜீவன்முத்திஃபம் தூரதூர அசுத்தே நகு மனசோதனிய பட்டத்தில் ஒரு மனுஷனுக்கு ஜீவன் முக்தி எடுத்து பேசலாம் ஆனா மனசுல அழுக்கு இருக்கோ அவனுக்கு ரொம்ப முக்திங்கிற விஷயத்த பேசுறதுக்கே இருக்கான் போலம் பண்ணக்கூடிய ஒண்ணு இல்ல என்ன நினைக்கிறதானே பக்தி அதனால பகவத் தியானம் தான் அந்த அம்பாலத்தில போது ஒருத்தன் ஸ்மரணம் பண்ணிட்டான்னா அது மனசுல இருக்கக்கூடிய அழுக்கல்லாதையும் போக்குவிக்கும் நமக்கு அபயத்தை கொடுத்து வரப்பிரதானத்தையும் கொடுக்கும் இப்படி தெய்வங்கள்லாம் கையால அபயமுத்து வரமுத்திரையையும் காட்டின் இருக்காள் நீ காலாலேயே அபயப்பிரதானம் வரப்பிரதானம் ரெண்டுமே செய்யும் தாத்தும் தவகி சரணுணு காலாலேயே அனுகுரம் பண்ணாள் கையால் அனுகுரம் பண்ணப்படாதா பிர ரமமான ஒரு கிர ஆச்சாரியா கேள்வி பதில் ரூபத்தில் பல விஷயங்களை சொல்ற ஒரு கேள்வி கிங்கரணியம் ஆபத்து வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி நம்ம கேட்ட ஏதாவது எமர்ஜென்சிதான் கிடைக்கறதில்ல அது மாட்டில் அப்படி இருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணணும் ஆபத்து கிங்கரணியம் அம்பாயா அம்பாளுடைய சரணார்க்கும் நினை அப்படின்னு விட்ட அம்பா யாக அம்பாளுக்கு எவ்வளவு பேர்கள் இருந்தாலும் அம்பான்னு தாயான்னு அர்த்தம் கொடுக்கக்கூடிய வரத்தை ஏன் சொன்ன அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளவு வயசானாலும் சரி கஷ்டம்னு வரும் பொழுது அம்மா அப்படின்னு இன்வாலன்டரா முதல்ல இவரு கிரை அவுட் அம்மா கூப்பிடுவா அவர் எண்பது வயசு கடவுளா இருப்பார் நாப்பது வருஷம் அம்மாவுக்கு சாதந்தம் பண்ணக்கூடியவரா இருப்பார் ஆனா எதனா நாற்பது வருஷம் பாதி வயசுல நம்ம அம்மாவுக்கு சாதந்தம் பண்ணிருக்கோமே அம்மா போய் எத்தனையோ வருஷம் ஆயிடு அப்படின்னு அந்த சமயத்துல தோணாது ரொம்ப சமப்படுற போது எங்க அம்மா இருந்தா பார்த்து பொறுத்து இருப்பலா அப்படின்னா இது ரொம்ப காமன் ரியாக்சன் யாரா இருந்தாலும் அம்மா இருந்தா பார்த்து பொறுத்து இருக்காதே அம்மா இல்லையே அப்படின்னு கஷ்டம் வரும் பொழுது அம்மாவை நினைப்பான் சௌக்கியமா இருக்க நிம்மதியா நடக்கிறதா இல்லையானு நினைச்சு வருது புதுசாக சொல்ற மாதிரி புதுசு ஒண்ணு இல்ல எல்லாரும் ஜ இருக்கூடிய பரதேவர கூப்பிடாம இல்லையோ அது ரொம்ப தாயார் பத்து மாசம் இடம் கொடுத்த தாயாரியாவது நினைப்போம் அப்படி அம்மான் கூப்பா கூட நினைச்சிருந்து நாம அனுகிரம் பண்ணலாமே நினைச்சிருந்து அவர் காத்து இருக்காளா ஓடி வரத்துக்கு காத்து இருக்க அதனாலதான் அம்பாயாக ஸ்மரணியம் சரணயுகலம் அம்பாயாக அப்படின்னா ஸ்மரணியம் ஏன் சொன்னார் பஜனீயம் வந்த நீம் அப்படி எல்லாம் சொல்லப்படாதா ஏன் ஸ்மரணியம் ஏன் சொன்னார்ன நமஸ்காரம் சொல்லலாம் சாதாரணமா நமஸ்காரம் தானே பண்றது நமஸ்காரம் தானே பண்றது ஏன் நினைக்கணும்னு ஏன் சொன்னார் ஆபத்து எந்த ரூபத்தில் வரும் தெரியாது ஆபதிக்குங்கிற நீதானே கேள்வி ஆபத்து வரும்பொழுது ஒருத்தனுக்கு பேரலை ஸ்ட்ரோக் வந்துட்டு அது ஒரு ஆபத்து கைகால் அசைக்க முடியல அப்படியே வெஜிடபிள் ஆட்டமா கிடைக்கும் மனசு மாத்தம் உள்ள வேலை ஆபத்து வந்திருக்கு பெரிய சமம் வந்திருக்குன்னு தெரியுது அப்ப போய் நீ நமஸ்காரம் அம்பாளுக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணுவான் கையால் அசைக்க முடியல அவங்க எப்படி நமஸ்காரம் பண்ணுவோம் அதனால மனசால் நினைக்கலாமே கொத்தம் அதனால வாயால சொல்ல முடியாம போயிடலாம் அதனால மனசால நினை நினைச்சா போணயுகலம் அம்பா யாகா சரணத்தை போய் அம்பாளுடைய ரெண்டு சரணத்தையும் தியானம் பண்ணு நினைச்சிரும் அப்படின்னா தரணம் கிங்கூறு வருது கிங்குத்தே பிரம்மாதீன் அப்படி கிங்கரிய குருத்தே கிங்கரன் ஒருத்தருக்கு கிங்கரன் சொல்றோம் கிங்கரன் என்ன அர்த்தம் கிங்கர கிங்கரோமி கரணியம் நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் எவமூத்தம் கைங்கரியம் பண்ணதுக்காக காத்திருக்கானோ அவருக்குதான் கிங்கரன் வேறு அந்த கிங்கரன் சேவை பண்ணதுக்காகவே காத்திருந்து இருக்கக்கூடியவன் நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் கேட்டு கேட்டு செய்யக்கூடியவன் கிங்கரன் அந்த கிங்கரன் பண்ணக்கூடிய காரியத்துக்கு தான் கைங்கரியம் அப்படி இருக்கிராடிக்கோ அந்த மனசாலம் பண்ணு ஆச்சாரிய அங்க சொன்னாலும் இங்கேயும் அந்த விஷயத்தான் உன்னுடைய சரணத்தை பண்ணாலே நீ அபயப்பிரதானம் வரதானம் ரெண்டையும் செஞ்சு விடுற நாம கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல ஏன் சரணத்தை போய் சொல்லணும் அது அனுகூலம் கையால வாக்கால கண்ணால வேற ஏதாவது அலைவரத்தால அனுகூரம் அனுகூலம் பண்ண கஷ்டம்னு வரும்பொழுது காலதான் வந்து விழுவான் அவன் வயத்துலயோ கையிலயோ முகத்திலயோ வந்து விழமாட்டான் காலதான் வந்து விழுவான் ஏன்னா விழும் பொழுது கீழே விழுந்தாக்க காலதானே விழுந்தா அப்படிதானே ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி அப்படிதானே இருக்கு கால விழுந்து கதறக்கூடிய ஒரு பக்தனுக்கு அபயம் கொடுத்து அப்பா குழந்தை கதரப்படாத சிரஸ்ல குறிஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு பிராக்சன் ஆகும் அந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தில் இந்த லவதேசம் ஒரு க்ஷணகாலம் கூட தாமதம் ஏற்படப்படாதுன்னு காலில் விழுந்தவனுக்கு காலாலிகே அனுகிரகம் பண்றாளா நீ ஒருவள் மாத்திரம் இந்த முத்திரை இல்லாமல் காலாலியை அனுகூரம் அவள் ஒருவள் தான் இப்படி இருக்கா அதனால்தான் அவளை போய் சரணாகதி பண்ணு மகம் எப்படி மனசுல ஆசை போட்டு போட்டு போட்டு போட்டு ரசங்கள் தான் நமக்கு புரியும் அபய வரதா தெய்வதாசி பிரகடிதீத்யா பயாத் தாத்துமபிச்சமிகம் லோக்கா தவ ி கஷூ ஹரிஸ்தராஜனு நாரீபூத்த புரரிப்போமோ அம்பாளுடைய பெயர்பட்ட ஒரு விசேஷமான பலத்தை கொடுக்குங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சௌபாகியஜனி ஸ்ரீமத் பாகவதத்தில் க்ஷீரா சரித்திரங்கிறது ரொம்ப பிரசித்தமான சரித்திரம் அந்த க்ஷீராபியை கடைகிற பொழுதுதான் கடைசீல அமிர்தம் வந்தது அந்த அமிர்தத்தை தேவர்கள் மாத்திரம் கிடைக்கும்படியா அவளுக்கு அசத்துகளா இருக்கக்கூடிய அசுரலுக்கு போய் சேராதபடி தேவர்களுக்கு மாத்திரம் அமிர்தம் போய் சேரும்படியா செஞ்சுக்கே அதனால இந்த மோகனி ரூபத்துக்கு தனியாக ஒரு நமஸ்காரம் சுகாச்சாரிய அசதபிஷயம் பாவகம்யம் பிரபன்ன அமிர்தம் அமரவர் கபட்ட யுவதிவேஷ மோகனி ரூபத்தை தரித்து தேவர்களுக்கு மாத்திரம் அமிர்தம் கிடைக்க முடியாது இந்த ரூபத்தை பார்க்கணும்னு பரமேஸ்வரன் ஆசைப்பட்டார் பரமேஸ்வரனுக்காக மறுபடியும் ஒரு முறை அந்த மோகனி ரூபத்தை பகவான் காட்டினாருன்னு சரித்திரம் அப்பதான் பரமேஸ்வரனே ஒரு கணகாலம் பிரமையடைஞ்சு அந்த பரமேஸ்வரனும் மோகனி ரூபத்திருக்கக்கூடிய நாராயணனும் சேர்ந்தபொழுது ஏற்பட்டவர் தான் தர்மசாஸ்திராவாக ஆரம்பித்தாள்னு கிரந்தாந்திரங்கள்ல புராணாந்திரங்கள்ல அப்படி இருக்குறபொழுதே மயணசாஸ்திர ஒரு நானூத்தி ஸ்லோகங்கள் பாகவத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலயோ என்னமோ அது பப்ளிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட புஸ்தகம் மகாபரிவாக்கையாக ரிலீஸ் பண்ண அது பாகவதோகங்களுக்குள்ள ஒரு விஷயம் விடாம சங்கரப்படுத்திருக்கா அதுல சொல்ற காந்த மோகினி ரூபமத்னா மோகினி ரூபத்தை போய் நீயே விநியோகம் எளி அமுட்ட கலத்தை ஆசிரியப்படுத்த என்ன இருக்கு காமனி நித்திக்கினால் எலிச்ச காமாரியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே ஒரு கஷணகாலம் பிரமிச்சான்னா அசுரால் பிரமிச்சத்தை ஒன்னும் மோகனி ரூபத்தை நாராயணம் தரிச்சான் எப்படி தரிச்சான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டைக்ரேஷன் எக்ஸ்பிரன் பண்ணும் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் கலியை இது தான் நிற்கும் கலியுடைய தோஷம் என்ன ஆகும் நினைக்கிறோம்